கடந்த ஆண்ட இதை போலத்தோ கிறிஸ்து கலந்து கொண்ட மக்களில் எத்தனையோ ஆயிரங்கள் இந்த ஆண்டிலே இல்லை என்பதை நாம் உணர முடிகின்றது அப்படிப்பட்டதான் இயற்கையின் சீற்றங்களும் பலவிதமான போராட்டங்களும் யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் மன்குலத்தை கூட்டம் கூட்டமாக வாடிக்கொண்டு போய் காலங்களிலே தேவனாகி கர்த்தர் இறக்கும் பாராட்டி நம்மை மறுபடி ஜீவனோடு கூட காத்து இந்த பண்டிகையாரிலே கலந்து கொண்டு தேவனைத் துதிக்க முடியாத ஒரு நமக்கு தந்திருக்கின்றபடி நான் நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நெறி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை தேவ சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை இன்றைக்கு உலகம் அனைத்திலும் கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எதற்காக வந்தார் என்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் அதை குறித்து சரியாக அறிந்து கொண்டு அதனால் கிடைக்கின்ற சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக் வேண்டும் என்று தேவாவி அனுபவ விரும்புகின்றார் தனது ஆபியானவர் நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போகிற சில வேதபாகங்களை நம் ஜபத்தோடு உடவாசித்து தியானிப்போம் ஒன்றாவது அதிகாரிசனத்தை ஒரு கண்ணை குமாரனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னால் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோர் இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று எழுதப்பட்டது நாம் இம் இதோ ஒரு கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னால் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று மத்திய தரிசிமாக இயேசுநாதர் பறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி திருக்கத்தர் சொன்னார் என்று அறிந்திருக்கின்றோம் ஒரு கன்னிகை கற்பகுதி ஒரு குமார்மை பெறுவாள் அவருக்கு இம்மானுவல் என்று பெயரிடுவார்கள் இம்மான்வில் என்பதற்கு தேவன் கூட இருக்கிறார் என்று ஏன் வாசமாக இருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார் என்பதை நாம் இன்னும் அதிகமாக உணர்ந்து உணர்ந்து அதனால் கிடைக்கிற மேன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ சமூகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் உலகத்தில் வந்தது மனுஷனோடு என்பதற்காக என்பது ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அந்த தெய்வத்தை சிலையாக பணமாக வைத்து அதை தங்களுடைய வீடுகளிலும் வீதிகளிலும் வைத்துக் கொள்கிறார்கள் அநேகர் உடம்புறையும் தரித்துக் கொண்டு அலைகிறார்கள் கிறிஸ்துவ மதத்திலும் பெரும்பகுதி மக்கள் இயேசுநாதர் வந்த இயேசுவை காண முடியாது நம்மிடத்திற்கு வரமாட்டார் என்று சொல்லி அவரை போல உருவம் உண்டாக்கி படங்களை உண்டாக்கி அவைகளை வீடுகளில் வைத்து ஆலயங்களில் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படி அல்லாதிப்பு ஒரு காலத்திலே அந்த மனிதனை அவர் இழந்து விட்டார் என்று வாசிக்க முடிகின்றனர் நீதிமொழிகளின் நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்து நாம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தேன் மனு மக்களோடு என்று சொல்லி இறையேசு சுனதாக மனுமக்களோடு கூட மகிழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவர் மனிதனின் மறுபடியும் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதனோடு கூட வாசம் என்பதற்காக மனிதனோடு கூட மகிழ்ந்து களைகூற வேண்டும் என்பதற்காக வந்தார் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் தேவனற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறபடி நாள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று தேவாவிடுகின்ற மூன்றாம் அதிகாரம் பதினைந்து வருஷங்களை வாசிக்கும் பொழுது தேவந்த உலகத்திலே சீசர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது தம்மோடு விட இருக்க வேண்டும் என்பதற்காக சிலரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவர்களை ஏற்படுத்தினார் அப்பொழுது பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்ப வேண்டும் என்று இப்படி பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி தம்மோடு அதைவிட அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களும் உணர்த்துகிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் பெற்றார்கள் இழந்து போனார்கள் உலகத்தில் உள்ள பெரு பகுதி மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு உணர்ச்சினாலே மனிதர்களுக்கு வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக தான் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றினார் என்று பரிசுத்த வேதாக நோக்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததுனாலே உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி யாராவது கேட்டால் கவலைப்படவே அநேகர் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார் நல்ல பொடி கிடைக்கவில்லை நல்ல ஆதாரங்கள் இல்லை மகிழ்ச்சிகரமாக இருந்து கருத்திற்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் மனமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன் நம்மோடு கூட மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் வா இப்படி ஒரு நாள் வாசிக்கலாம் வர்களாக விடையன்ருவேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு மறுபடி வேண்டும் என்பதுதான் அந்த மாமேசத்தில் இயேசுநாதர் இருந்து கொண்டிருந்தால் நம்ம வாசம் அவர் மறைத்து உயிர்த்தெழுந்த ஆவியாகி பின்னர் ஆவியினாலே நம்ம எல்லாருடைய உலகில் வாசம் விரும்பி முதல் பதினைந்து இந்த அப்போ சிலர்கள் எங்கே கடந்து போனார்களோ அங்கே தேவ பிரசனம் அவர்களோடு கூட சேர்ந்தவர்கள் நிரம்பி இப்படி தேவனுடைய வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று வாசிக்க முடிகின்றது அனைத்து ஆறாதங்களிலே பரசுத்தாவியானவர் இல்லை என்பதை இறைமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேறொரு ஆவி கிரியை செய்து அது உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தின் ஆவிய அனைகிற அசுத்த ஆவியைப் பற்றி நான் செய்கிறார்கள் அது குணமாக்குகின்றது அற்புதங்களை செய்கின்றது பின்னடி அந்த பெற்று அறிந்து கொள்ள முடியும் என்பதை தேவ ஜனங்கள் நன்கு புரிந்து தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து அதிகமாக செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார் தங்கியிருந்தார்கள் தான் கூடிய லட்சக்கணக்கான தேவன் யாரோடு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நான் நன்கு உணர்ந்து அவரோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற தேவனுடைய மனிதர்கள் மூலமாக அவர்களோடு கூட சேர்கின்ற மக்களுடைய வேறு ஆவிகள் தானா என்று சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படும் காலம் அதை சீக்கிரமாக நிரூபிக்கும் உலகத்தில் வந்தது எதற்காக என்பதை அந்த ஆவியானவர் நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றபடியால் மக்கள் மிக தெளிவுடை கூட தேவன் வாசப்படுகிறார் என்பதை அறிந்து உணர்ந்து ஆவியானவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவ ஆவியான சொல்லுகின்றார் அப்போ சொல்ல பத்தாம் அதிகாரம் வா வசனத்தைும்ரிசு இறங்கினார் வசனத்தை எல்லாருமே ஒருவன் மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தபடியினால் இன்றைக்கும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பி மணமக்களை கூட்டி சேர்த்துக் கொண்டிருக்கின்றபடியால் மூலமாகிட்டார் திருச்சி உருவாக்கி தேவ நமோடு மாசம் என்னும்படியான ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவ சமூக கேட்டுக் கொள்ள ஆசைப்படுகின்ற குடும்பமாக கூட்டி சேர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இது இறைவனுடைய மேலான ஒரு விருப்பம் மனிதனோடு கூட தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பி உலகத்தில் வந்திருந்த விருப்பத்தை என்னது மத்தியில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து எட்டாரம் பதினாலு முதல் பதினேழு வரை உள்ள அவசரங்களிலே ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம் பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக அவர்கள் ஊ செய்து கொண்டிருக்கிறார் அவர் மூலமாக பலர் ஞானசானம் பெற்று ஏற்றுக் கொண்டார்கள் யாரும் பரிசுத்தாவிய பரவலை அப்போ சிலர் போனி கைகளை வைத்த பொழுது பெற்றார்கள் என்று எல்லாருக்குள்ளோடு கூட இருக்கும்படியாக சிறையில் தெரிந்து கொண்டபடியினால் அவர்களோடு கூட சேர்க்கிற மக்கள் சேர்ந்து கொள்கிறார்கள் என்று குடும்பத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றாக இறைவனுக்கு ஆராதனை செய்கின்றோம் அதனுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இது மகா பெரிய மேன்மையான காரியம் என்பதை உணர்ந்து ஆண்டவரின் சொத்துரிப்பு ஒரு வாலிபன் ஆரம்ப காலத்துல சபைக்கு வந்து பல மாதங்கள் கழித்து ஒரு நாள் வழியில பார்த்து என்ன சகோதரனை ஆண்டவரை விட்டுவிட்டு எனக்கு நேரமில்லே தவிர விடவே இல்லை ஆண்டவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார் ஏறும்போது மேல வருகிறார் இறங்கும் பொழுது கிள வருகிறார் என்று சொல்லி அப்படி என்ன வேற கூட்டத்துக்கு போக என்னை என்னைக்குண்டி என்ன பிரேதவளை தெளிவா சொல்றீங்களே என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது உடனே பலகீட்டல போட்டு ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸில் உள்ள இயேசுநாதருடைய போட்டோவ எடுத்து காட்டினா இந்த புயேசுநாதர் வந்து போஸ்ல ஏறும் போது வர்றார் கீழ வரும் போது கீழ வர்றார் என்று நான்ங்க வந்து கேட்டني சாராய கடைக்கு போய்படும்போது இயேசு கூட வருவார்தானேன்னு சொல்லி ஐயா இந்த ஆளை விடுங்க நான் போறேன்னு போயிட்டார் ஆகையில இந்த எல்லா இயேசுநாதரு கூட இருக்கிறார் என்று பல விதமான எண்ணோடு என்னைக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஏசு நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறதை நம்பையாக அறிந்து உணர்ந்திருக்கிறோம் அலலையா மேல்ைகளை வைத்த போது மேல் வந்தார் அப்போது அவர்கள் தரிசனம் சொன்னார்கள் நினைக்கிறார்கள் இருக்கிறார் என்று சொல்லித்தாவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இருப்போமானால் ஒருவர் விசுவாசியை கண்டால் அந்த பரசுத்தாவியை பெற்றா என்று சொல்லிதான் கேட்பார்கள் பெறவில்லை என்று சொன்னால் அதற்குரிய காரணங்களை அறிந்து அவர்களுக்காக கைகளை வைத்து ஜபிக்கின்ற பொழுது பரிசுத்தான வந்து விடுகின்றார் பன்னிரண்டு தான் பெற ஒருவர் கொடுத்திருக்கிறார்கள் கொண்டு வருவதற்காக கருத்தர் துணிச்சபை எழுப்பி நன்றி செலுத்த கடவுள் பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரு பெரிய ஊழியத்தில் உள்ளவர் பார்ப்பதற்காக கோயம்புத்திற்கு வந்திருந்தார் ஒரு பேங்க் மேனேஜர் நம்ம சகோதரி ஒன்றாங்க பணம் போட போகும்போது இது ஒயிட்டன் வீட்டுல போறத பார்த்தவர் கேட்டு என்னமா எப்பொழுது நான் கலர் உடுத்த விரும்பவில்லை ஏழைக்கு போகும்பொழுது வீட்டில் இருக்கும் பொழுது வெள்ளைதான் ஆலயத்துக்கு போகும்பொழுது உள்ள என்ன உங்க சபையில் எப்படி விசேஷம் என்று சொல்லி அவர் கேட்டிருக்கிறார் எங்க சபையில அப்போசல் உண்டு தீர்க்க தரிசிய உண்டு போதகர் உண்டு அது எங்க சபையில உண்டு என்று அவர் சில வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் ஒரு நாள் அவருடத்துல பேசிக் கொண்டிருந்தார் சொன்னேன் இருக்கிற பெருந்தோசனை பரவாயில்ல நல்ல சபை எல்லா சபைகளிலும் பெற்ற என்னுடைய முதுகா பார்க்க முடியாது என்னுடைய முதுகில் ஏதாவது என்ன தவறு கண்டுபிடித்த ஏராளமான காரியம் சொல்ல முடியும் அப்படி ஒரு வசனிள் கிடையாது பெற்றவன் தான் ரசிக்கப்படுவான் என்று இப்படி சொல்லி திருவருந்து யாருக்கு கொடுக்கிறீர்கள் ஞானுசாரம் பெற்றோடனே கொடுக்கிறீர்கள் தானே ஜீவன பெறாத ஒருவனுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா என்று கேட்ட நேரத்தில் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு வருகிறார் வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணம் செய்திருக்கிறார் பத்து பதினைந்து வருஷம் ஆயிட்டு ஞானம் பெற்று அவருக்கு அப்போ இருக்கிற இடத்திலாம் அவர்கள் கையில வைத்த பொழுது பரிசுத்தாவி பெற்றார்கள் அவருக்கு ரொம்ப நமக்கு அது கூட நேரம் ஆயிட்டார் அவர் நீங்கள் வரும்பொழுது தகவல் கொடுக்க வேண்டும் நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கைகளை வைக்கும்போது காரணம் தம்மோடு கூட இருக்கும்படியாக சிலர் தெரிந்து கொண்டார் அவர்கள் இடத்திலெல்லாம் கடவுள் கடந்து போகின்றார் அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கிய தலைமை இயேசு கிறிஸ்துவோடு வாழும்படியான ஒரு வாழ்வில் நமக்கு தந்திருக்கின்றபடியால் நம் மேன்மையடைந்தவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒன்றிய ஒண்ணாமதிகாரம் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இருக்கிறது எழுதுகிறோம் உங்களுடைய ஐக்கியம் உலகத்திருக்கிறார்கள் தெரியுமா எங்களை பார்க்காதீர்கள் அறிவித்துக் கொள்கின்றோம் ஒரு தேவருடைய மனுஷன் இப்படி சொல்ல வேண்டும் எங்களுடைய ஐக்கியம் பிதாமோடும் இருக்கிறது நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உணர்வு வேண்டும் என்று நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது எங்களுக்கு அறிவிக்கின்றோம் சந்தோஷம் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவளுக்கு இருக்கிற சந்தோஷ உலகத்தில் யாருக்குமே கிடைக்காது மிகுந்த சந்தோஷத்தை உண்டை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த சந்தோஷம் மனிதனுக்கு எப்பொழுது கிடைக்கிறது தெரியுமா அந்த தேவனோடு அவரோடு கூட ஜீவிக்கூடிய ஒரு பாக்கி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் குறைந்த வருமானத்தை வைத்து இப்படி சந்தோஷமாக நாம் எவ்வளவோ வருமானம் எவ்வளவு வசதியாக இருந்து சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே என்று மனிதர்கள் மனிதனாக வந்தது மனிதனுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக மனிதனை கடவுளை போல மாற்ற வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மோடு விட வாசம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல நாம் அவரை போலவே மாற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வெளியே நீங்கள் அதை காண முடியாத அந்த விருப்பம் யாருக்கும் அவர்களை போலேந்து மகிழ்ந்து கலிகுறிந்து கொண்டிருக்க வேண்டும் இறைவனை போல மாற வேண்டும் என்ற விருப்பங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் அச்சு போய்விட்டது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் உன்னோட உணர்வுகள் எல்லாம் அப்படி ஆக வேண்டும் என்று ஆண்டவர் விருப்புகின்றார் மரும்பாள் ஒரு தடவை கடவுள் மனிதனாக போயினால் மனிதன் கடவுளாகும் என்று சொல்லி வாசகம் ஆச்சரியப்பட்டு வாசகம் மனிதனாக வந்ததனாலே மனிதன் கடவுளை போல மாற வேண்டும் என்பது ஆண்டவடி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கிய பிதாவோடு குமாராக இருக்கிறது சந்தோஷம் நிறைவாக இருக்கும் உடம்பைகளை ஒரு ஐக்கியம் தேவனோடு மனதில் இடம் எடுத்து விடாதே திரிகின்றார் எந்தெந்த நேரத்தில் விட்டு பிரிக்கலாம் தேவனை விட்டு அவர்கள் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சாத்தான் சுற்றி அடைகிற காலமாக இருக்கின்றபடியால் நம்ம அவர்கள் கிடைக்கின்ற நேரங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே அப்படி வேதபுத்த வாசித்து தியானித்து ஜபம் பண்ணி ஆவியில நிரம்பி இறைவனோடு கலிபுரிந்து செய்ய வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அக்காலத்திலும் சரி எந்தேரத்திலும் சரி தேவனமோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் உறவாட வேண்டும் என்று விரும்புகிறார் நமக்கு உடலில் இருக்கலாம் கலைப்புகள் இருக்கலாம் நாளைக்கு வேலைக்கு செல்ல முடியாது உருவாடும் பொழுது உள்ளத்திலே களைப்பு வரப்போகிறது இல்லை உங்களுக்கு வெறுப்பு வரப்போகிறது இல்லை சோர்வு வரப்போகிறதில்லை மறுநாள் வேலைக்கு அது தடையாக இருக்க முடியாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் எந்த நேரத்தில் உருவாட விரும்பினாலும் அந்த நேரத்தை இறைவனுக்காக செலவு செய்து அவரை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு விரும்ப வேண்டும் என்பதை விசேஷமாக தேவ பள்ளிகள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற செய்து கொண்டுதான் விசுவாசிகளாக இருந்து கடந்து மறுநாள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது தெரிந்திருந்தாலும் முழுவதும் களைப்பே இருக்க மாட்டாங்க காத்திருப்பவர்கள் புதுப்படைந்து கலைகளை போதில் எடுத்து எழும்புவார்கள் நடந்தாலும் களைத்து போக வைக்க வேண்டும் சோறுபடையை செய்ய வேண்டும் வேலை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை நம்மை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்ற மனத்தில் வந்திருக்கிறார் இருக்கிற காலத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் முழு நடத்தி வாலிபர்கள் உண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வேண்டும் அதற்காக இரவு முழுவதும் அங்கே உட்கார்ந்து ஆராய்த்து விட்டு பின்னர் அதிகாலையில வீட்டுக்கு வந்து குளித்து விட்டு வாலிபர்கள் பேச்சலர்கள் நாங்க குடும்ப சூழல் எல்லாரும் வீட்டுல வந்து குளித்து விட்டு மறுபடி குடும்பத்தை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் பகல் வைத்திருப்போம் அப்படி யார் வீட்டிலாவது ஜம கூட்டம் எங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்பாடு செய்து மறுநாள் வேலைக்கு செல்லும் எந்தவித கலைப்பும் சரீரத்தில் இருப்பதையே கிடையாது களைத்து போயிடுவோம் சோர்ந்து போய்விடுவோம் ஆகையினால் நேரத்தோடு தூங்கிவிடுவோம் என்கிற தூங்கி அழைப்பார்கிறவர்கள் பலனை இழந்து போவார் என்று கூட உறவாடுவதற்குரிய நேரத்தை அதிகமாக நாம் செலவு செய்து மாற்றமடைந்து கொண்டே வர வேண்டுமான வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்திருக்கவில்லை இந்த உலகத்தை ஒட்டி இன்னொரு உலகத்தில் அழைத்து கொண்டு போவதற்காக வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பி நம்மோடு கூட வாசம் இறைவனை போல மாறுவதற்கு விட்டு கொடுத்து இறை ஆசிய நிறைவாக பெற வேண்டும் என்று ஆவியான சொல்லுகிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டார் யூசுவாவின் புத்தகம் ஒன்னாவது ஆறும் ஐந்தாவது நம்மை சிலர் பகைக்கலாம் மறுக்கலாம் நம்மை அழித்து விட வேண்டும் என்று மந்திர வேலைகள் கூட செய்யலாம் என்ன நடக்காது தெரியுமா ஒருவர் எதிர மாட்டார்கள் உலகத்தில் எல்லா சக்திகளையும் மேற்கொள்வதற்காக இந்த சக்திகளும் இந்த தீமையில் தொட்டுவிட ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக உள்ளங்களிலே வாசம் பண்ணிக் தேவ ஜனங்கள் மிக தெளிவுள்ளவர்களாக மிக தைரியப்படியாக காணப்பட வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் தாக்கப்பட்டு வேதனைப்பட்டு சாட்சியின் ஜீவி மற்றும் காலமாக இருக்கின்றபடினால் நம்ம அவர்கள் அப்படி இல்லாதபடி மிக தைரியமாக எங்களோட இயசியிருக்கின்றார் மந்திரவாதமும் இஸ்ரேலுக்குறி சொல்லுதலும் பலிக்காது என்று ஊ காலத்தில் நிறைய மந்திரவாதிகள் எல்லாரும் நாட்டை விட்டு ஊற விட்டு ஓடி இருக்கிறார்கள் ஓடி இருக்கிறார்கள் ஊழிய உரிடத்தில் ஆரம்பித்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த வட்டாரத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாரும் நாட்டை விட்டு ஓடி விடுவார்கள் அவருக்கு வேலை பலிக்காது ஒரு பெரிய வெளிச்சத்தை நாம் வைத்து சொன்னால் து ரப்படி ஒரு சில ஜ பண்ணிண்ட அந்த ஜ கொண்ட தடை செய்ய என்பது சாத்திய திட்டம் ஜெயிப்பதற்கான அழிக்க வேண்டும் என்பதற்காக என்பதை ஆசைப்படுகிறேன் அப்படி வள்ளியூரில் ஒரு பெரிய மந்திரவாதி மலையாளி அவன் எப்படி பூஜை பண்ணி கொண்டு சில அனுப்பி கொண்டே ஒரு நாள் இரவு ஜெமிக்கும் பொழுது ஒரு ஆவி ஆலயத்தை சுற்றி நடமாடிக்கொண்டிருந்தது இவன் இருக்கரிசனத்தில் காண்பித்தார் முன்பாக ஒரு நாள் காண்பிப்பேன் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல நாங்கள் பஸ்ஸுக்காக இந்த மந்திரவாதி இளைச்சி போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சு இருக்கா எங்களை கண்டவன் என்ன ஆசா விட்டு போற மாதிரி இருக்கதே போதப்பா உங்க ஊர்ல இருந்து மந்திரவாதிகள் போய்விட்ட பிறகு அந்த ஊரில் சிலர் ஆந்திராவில் வந்து பெரிய ஒரு மந்திரவாதியுடைய பதினைந்து பேர் அடங்கிய ஒரு பெரிய குழுவை கொண்டு வந்து ஆலயத்துக்கு முன்னால் வைத்து பதினைந்து நாட்கள் போட்டு கொண்டே இருந்தார்கள் இவர்களை விடுவது என்று சொல்லி ஆவியான ஒரு நாள் சபையாக உபாசம் போட்டுக்கு ராத்திரி புதன்கிழமை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரே கூட்டமாக இருக்குறார்கள் சத்தம் கேட்கறது கட்டி போட்டாங்க அந்த தலைவன் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கிறார் மற்றவர்கள் சினிமாவுக்கு போட்டாங்க சினிமாவுக்கு போன வாழ்க்கை எல்லாம் கூட்டிட்டு இருந்தாச்சு பெரிய கூட்டம் கூடி விட்டது லைட் எல்லாம் கொடுத்தி எடுத்து சத்தம் போட்டு பக்கத்து வீட்டில் ஒரு வாத்தியார் இவர் அங்க போனார் என்னப்பா கட்டி போட்டான்னு சொல்றீங்க நீங்களும் போனீங்களா ஐயா ஒரு காரியம் சொல்லணும்னு நினைச்சேன் அவரும் சமயப்படுத்தி அதிகமாக தெரியாது பக்கத்துல இருந்தார் சத்தம் போடுறது கொஞ்சம் பிடிக்காது அவர் சொன்னார் இப்படி ஒரு காரியம் கேள்விப்பட்டேன் நம்ம கோயிலுக்கு வருது மாத்தான் மந்திரவாதம் பண்ணிட்டு இருக்கிறான் ஜவம் ஆவிய கட்டியிருப்பார் ஆண்டவர் கடைசியாக ஒரு குழந்தை அந்த தப்பு குளத்தில் வந்து செத்தது அந்த கூட்டத்தில் உள்ள குழந்தை எல்லாரும் ஓடி போயிட்டா ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை தெரியுமா நமக்கு பாதுகாப்பு பயப்படுகிறார்கள் ஏதாவது செய்து விடுவார்களே மந்திரவாதம் பண்ணிவிடுவார்களே குடும்பத்தை இல்லாமல் ரகசியமாக நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் பார்க்கல உங்களுக்குள் இருக்கிறவர் சம்பவம் சி சாட்சியை சொன்னார் இந்த வட்டாரத்திற்கு அசுத்தாவிகள் எல்லாம் ஏரியா விட்டு போய் எனக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது இனிமே நான் போய்விடுகிறேன் தெரியுமா பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக இருக்கும் பொழுது பிள்ளைகள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பார்கள் நாய்களை கண்டு பேய்களை கண்டுகள் பயப்படுவதில் ஒரு தகப்பனுடைய தோழில் ஒரு குழந்தை தூங்கி கொண்டிருக்குமானால் அல்லது முடித்து கொண்டே இருக்குமானால் ரோட்டில் எத்தனை நாய்கள் கத்தினாலும் பிள்ளை பயப்படவே செய்யாத அப்பாவுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் என்று பிள்ளைக்கு உணர்வு எந்த சக்திகளை கண்டு பயப்படக்கூடாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் அவைகள் நம்மை கண்டு பயப்படுகின்றது நாம் போகும் இடத்தில் நடுங்கி தெளித்துக் கொண்டு வெளியேறுகின்றது அப்படி இருக்கும்போது நலம விட அறிவினர்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது நாம் ஆண்டபடி நம்மை காத்துவ நம்பர் விட்டு விலக செய்துகின்றது ஆண்டவர் நம்ப விட்டு ஒரு விலக வேண்டும் என்று விரும்புகிறது இப்ப ரொம்ப சர்வசாதாரண குடும்பம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தாலும் இல்லாத மக்களாக இழந்து விட்டால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்பது அதனுடைய பொருள் அதனால் அப்படி ஆகாதபடிக்கு இற மிக கவனமாக வார்த்தளை கேட்டு பாவல் செய்ய விரும்புகின்றோமோ அப்பொழுது நாம் தேவனை தூரமாக போகிறோம் என்பதை உணர்ந்து தேவனோடு எப்பொழுது ஐக்கியமாக இருக்க நம்மை காத்துக் வேண்டும் என்று ஆவியானவர் திரு உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தமிழை பிள்ளையாக எழுப்பி உங்களிடத்துக்கு அவரை அனுப்பி உங்களிடத்திற்கு அவரை அனுப்பிச்சு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக எழுப்பி விடத்தில் அனுப்பி இருக்கிற மற்றவர்கள் கும்பிடுறாங்க அந்த சாமி வீட்டுக்குள்ள வந்துட்டா பயப்படுவாங்க ஐயோ வீட்டுக்குள்ளே அதுவரைக்கும் சாமி தான் கடவுள் தான் காணிக்கெல்லாம் கொடுப்பாங்க பூஜை எல்லாம் வைப்பாங்க அவங்க பிள்ளைக்குள்ளது மகிழ்ச்சி தெரியுமா நம்மிடத்தில் அனுப்பி இருப்பது என்பதற்காக யாருக்கும் கிடைக்காத ஆசிர்வாதங்களை நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலக பிரகாரமான வாழ்வை நமக்கு மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அதை பெரிதாக நாம் எண்ணிவிடாதபடி மற்றவர்களை போல உலக வாழ்வு நமக்கு இன்னும் அதிகமாக ஆகவில்லை என்று எண்ணி விடாத உண்டாயிருந்தால் போதும் என்று இருங்கள் அதுவே தேவனுடைய வாழ்கின்ற சாப்பிடுறது இல்லை சாப்பிட கொஞ்சம் விசேஷமா சாப்பிடுவாங்க கொஞ்சம் நில கூடுன புறத்துவார்கள் இதைத்தான் வீழ்ச்சியை முடிவெடுத்த பணத்தை நோட்டாக தச்சு உடம்புல யாரும் மூடிக்கொள்ள போகிறதே இல்லை சென்றது மிகுந்த பனி பெயர் ஒரு காலம் டிசம்பர் மாதத்திலே நினைக்கிறேன் அறிவித்து செல்ல வேண்டும் ஒரு எட்டு மைல் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அங்கு ராணுவத்தில் உள்ள மக்கள் சொன்னார்கள் இனி உங்களுக்கு இந்த இடத்துல பஸ் கிடையாது இங்கு தங்கிவிட்டு காலையில் போகலாம் என்று சொல்லி நாங்கள் மறுநாள் புகண்டிய செய்தி இருந்தது அதனால எப்படி நாங்கள் போய்விடும் சொல்லி அங்கிருந்து கிளம்பி நாங்கள் பஸ் ஸ்டா புகழ்ந்தால் பஸ் கிடையாது சரி கொஞ்சம் நடந்த போதெல்லாம் ஏதாவது லாரியாவது கிடைத்தால் போகலாம் என்று சொன்னால் நிறுத்த மாட்டார்கள் நல்ல பனி மழையை போல பெய்து கொண்டிருக்கிறது எப்படி எட்டு கிலோமீட்டர் நடந்துதான் ஆக வேண்டும் அங்கப்பன் அப்பொழுது அங்கே விசுவாசியாக அங்கே சந்திக்கப்படும் ஞானசான் பெற்றிருந்தார் அவர்தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார் இவர் பேரும் முன்னதாக கொஞ்சம் நடந்து போகிறார் நான் பேக்கத்திற்கு கொண்டு ரொம்ப தண்ணியாக நின தள்ளித்துல ஒரு வாரத்தை சொன்னே காட்டால் ம உணர்வு வந்தது எங்களை நனைய விட்டு விட்டீர்கள் உள்ளத்தில்தான் கேட்டேன் பயங்கரமான ஒரு சத்தம் நானும் கூட பணியில நினைந்து சந்தர்ப்பு வரும்போது அவர் ஆடுறாள் பாலிய பையனா இருக்கும்போது அவருக்கு சாமி ஆடு ஆசை அப்படி சாமி ஆடிவாங்க பதினைந்து சாமிகள் ஆடுவார்கள் பெரிய கோயில் உண்டு இவரு பதினைந்தாவது சாமி அவர் கடைசி சில ஆட்கள் எல்லா வீடுகளும் வந்து இந்த மஞ்சள் தண்ணி எல்லாம் ஊத்துவாங்களா மஞ்சள் கலக்கி அந்த தண்ணியை ஊத்தி ஊத்தி விடுவாங்க இந்த பதினைஞ்சாவது சாமி சின்ன சாமிக்கு தண்ணி ஊத்தி விடுறதுக்குள்ள கூட்டமே போயிட்டு இவர் தனியாக நல்ல எடுத்து வச்சிட்டு சலுக்கு சலுக்குன்னு போட்டு போயிருக்கிறார் பக்கத்து வீட்டுல கிராமத்தில் ஒரு பெரிய நாய் ஒரு அலசிசி நாய் கட்டி போட்டு ஒங்கி <Sit> போ <jaan -ta> ஒரு நோட இப்ப வெறுமையான ஆளா ஆயிட்டாரு வெறுமையான ஆள ஒன்று சத்தம் போட்டு சத்தம் கொஞ்ச நேரம் அப்போ வீட்டுக்காரர்கள வந்து நாய பிடிச்சாமியை கட்டிக்காது சொல்ல இவர் கொஞ்ச நூரம் நடந்து போயிருக்கிறார் திரும்ப அந்த ஆவி உள்ள வந்திருக்கு இவருக்கிட்ட வந்துருக்கு ஒதுங்கி அந்த உடனே நாய கண்டு பயப்படுற பேய் இனி அங்கே வரக்கூடாது அப்பன அதெட்டரிலிருந்து மாத்தறல இவர் கொண்டு போய் அந்த அங்கெல்லாம் கோயிலுக்கு கொண்டுல கலத்தி வச்சிட்டு மாரே வரணும். இனி நான் அந்த கோயிலுக்கு போக மாட்டேன். இந்த தெய்வம்ந்தி எண்ணிருந்தே நாயக்கேண்டு பயப்படுற ஒரு பேயாக இருந்துர்க்கிறது. இங்க நான் இனி வணங்க மாட்டேன் சொல்லி வீட்ல போய் வலையத்தlang கட்டி வச்சிட்டு, வேட்டி கட்டிட்டு வீட்ல படுத்துட்டார். ஊர்கார்லாம் சாмия காணலன்னு ஊர்லாம் தேடி, கடைசில அவர் வீட்ல படுத்து கிடக்குறாரே பாருன்னு கூட்டிட்டு வந்தா வர மாட்டே. இந்த பைது தோஷமாச்சே எந்த தோஷமாயிட்டு போய்டேனே நான் வர மாட்டேன். இதைவிட பெரிய கிராமத்துக்கு சென்ற கழுகு மலைக்கு என்று சொல்ல இன்றைக்கு அபிஷேகம் பெற்றுக் கொண்டார் உலகத்தில் எண்ணிறந்த மக்கள் பேய விட்டு விலகி இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு செம்மையாக வழிகாட்டுவதற்கு ஆழ்கள் இல்லாதபடியினால் மறுபடியும்ரத்தில் சிக்கி தவித்துமான கிட சண்ட போட்டு விரும்பாதீங்க நம்ம எதிர்க்கிறவர்கள் ஆண்டவர் எதிர்க்கிறார்கள் பழிவாங்குவதிலும் பதில் சொல்லுவது என கூறியது இடம் போடுங்கள் என்று சொல்லி சொல்லி நிச்சயமாக இருக்கவேன் என் கண்மணியை ஏராளமான சரித்திரங்கள் அதை நான் இப்ப சொல்ல விரும்பவில்லை புயமானவில்லை நம்ம வாசம் அன்று வைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளுக்குள்ள வாசம் பண்ண வந்திருக்கிற சகல பொல்லாண்டிருந்து விலக்கி உண்மையுடைய பிள்ளைகளாக மாற்றுகின்றார் பிள்ளைகளான பிறகு எல்லா செல்வத்தை பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமியே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் அல இப்ப யாருடைய பிள்ளையாக இருக்கிறோமா தேவனுடைய பிள்ளையாக இருக்கின்றோம் அலலியா பிறந்தபடி மாணவர்களே இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருக்காதபடி சிலர் பேசிக் கொண்டிருக்கும் குடும்பத்தை பெருமையா சொல்லுவாங்க எங்க குடும்பத்துல அந்த பாட்டி பெருமைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு நடுங்குகின்றது உலகத்தில் சகல சக்திகள் நம்மை பார்த்து பயப்படுகின்றது இயற்கை எல்லாம் நம்மை கண்டு வணங்குகின்றது கொடுக்கூடிய அனைத்து மரியாதைகளும் நமக்கு தந்து கொண்டிருக்க முடிகிறது காரணம் பிள்ளைகளாக இருக்கின்றோம் நாம் தேவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியான நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கின்ற உலகத்தாரை பற்றி தப்பிதமாக சாட்சி கொடுக்கிறோம் மதம் மாட்ட மாறி விட்டான்தி மாறிவிட்டான்சமா இருக்கின்றாயிரந்து ஊனியத்துக்கு வந்த ஆரம்பத்திலே வேலை எல்லாம் விட்டுட்டு வந்துட்டதுனால சொந்தக்காரன் ஊருக்காரங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்தா ரொம்ப ஏளனமா பேசிட்டே இருப்பாங்க குடும்பத்தை கடுத்து போட்டான் இப்படி எல்லாம் போயிட்டான் தீர்வான சொல்லுகிறார்கள் அவன் காரியமாத்தப்பா வேலையில விட்டு வந்திருக்கிறான் என்று இப்பொழுது பேசிக் கொள்கிறார்களாம் நாம் தேவருடையோம் என்று மையை நம்முடைய அங்க ஒரு உபதேசியார் உண்டு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா நாம் ஆராய்ச்சி இருக்கும் போது பள்ளிக்கூடத்து பை கூட்டிட்டு வந்து கூற மேல கல்லெடுத்து எல்லாம் எரி சொல்லுவார் அப்படி கல்லாம் எரிஞ்சிட்டு பசங்க ஓடினா சின்ன பையன்தானே பண்ணிட்டா பர சொல்லலாமி இது பலர் சொல்லுவார்கள் நாம ஒரு இடத்துல கேட்கவில்லை காரணம் நம்ம தேவன் இருக்கிறார் தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த தேவன் அவருக்கு பதில் சொல்லுவார் என்று கேட்கல சொல்லிவிட்டோம் அப்புறம் ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்தது சாயங்கால நேரத்துல விளையாட்டு சொல்லி கொடுத்து ஒரு பந்த எடுத்து ஒரு பையனுக்கு முன்னாலிருக்கிறார் அந்த பந்து எறியும் கை அங்க இருந்து கிளையிட்டு கையை இறங்கிட்டு அப்புறம் ஆட்டி ஆட்டி பாத்திரம் கை தொங்கிட்டு பருப்பு கட்டி அப்புறம் மட்டையில கட்டி எடுத்துருக்கிறார் மனைவி சொல்லி இருக்கிறார் ஏன் எப்படி செய்திருந்து அப்பவே கேட்டேன் தானே தீபத்துக்கு ஆராதனை செய்கிற இடத்துல இடையூறு செய்யக்கூடாதுன்னு இப்ப இந்த கையை இறக்கிறது யார் என்று கட்டு இந்த ஊரிலேயே வீட்டுக்காரர் தப்பு செய்தால் தண்டனை வாங்கிவிட்டார் எனக்கு விரதமாக ஒரு ஊரில் இருந்து என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகின்றபடியினால் நம் யாரை பொறுத்து மீது நினைக்க வேண்டாம் நமக்கு தவறு செய்வதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வதற்கான நம்மோட அவர் வாசம் பிரியமான தேவஜானமே நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம்ம இவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிமிடத்தில் வந்திருக்கிறபடியால் பிள்ளைகளாக இருக்கின்றோம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் நாம் பிள்ளைகளானால் எப்படிப்பட்ட சுதந்திரம் கிடைக்கப்போது என்பதை அறிந்து கொண்டால் தான் கரு பரலோகத்தை விட்டு தேவன் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருப்பது தெரியுமா அவருடைய எல்லா செல்வத்தில் நமக்கு பங்கு தர வேண்டும் என்பதற்காக குமாரனை உலகத்தில் அனுப்பினது தெரியுமா அந்த குமாரனை போல நாம் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறார் அறிந்திருந்தபடினால் தான் அடிகளுக்கும் சிறைச்சாலிகளுக்கு அவரை ஒப்புப்படுத்துக் கொண்டே இருந்தார் சிறை கூடத்தில் இருந்து கொண்டு சொல்கிறார் கிறிஸ்துவை அந்த சிறைச்சாலையை பற்றி படித்திருக்கிறால் நிச்சயமாக நமக்கு அந்த உணர்வுகள் அடைய முடியும் என்று பிந்தியமாக அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி அவர் சுத்த போதில் விதமாக அவரோடு பாடுகளைக்குள்ளே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திர மதிப்புகள் எவ்வளவு மரியாதைகள் எவ்வளவு அந்தஸ்துகள் எல்லாம் பரலோகத்தில் தரப்போகிறதோ என்பதை பொறுமையோடு கூட சைத்து கடந்தோம் அடித்து செத்து போனதாக குப்பத்தொட்டில தீங்கி போட்டு விட்டார்கள் மறுபடியும் எழுதுகின்ற அந்த பட்டணத்தில் காவலும் அவர் சென்றது சிறுமை கருத்தருடைய சத்தியத்தை அறிவித்ததற்காக சிறைச்சாலை சென்றார் இன்றைக்கு சில குறுக்கள் எல்லாம் வேறு காரியத்துக்காக சிறைச்சாலை சென்று கொண்டிருக்கிறார் அதனால் பிள்ளைகளாக மிகவும் கவனமாக குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அடைத்திருந்த சிறைச்சாலைக்கு துல்லியானம் என்ற சிறைச்சாலை பெயர் சூட்டியிருக்கிறது அது ஒரு மண்ணெடுத்து குண்டாக தான் இருக்குமா வேற எந்த வசதியும் இருக்காது இப்ப சிறைச்சாலையிலே ஏசியல் அமைச்சு கொடுத்திருக்கிறதாக சிறைச்சாலை கைதிகளுக்கு வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டன் போட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதாக பத்திரிகைகள் வாசிக்க அவன் போவான் சிறைச்சால போன அழகா சாப்பிடலாம் எல்லா பாலத்தையும் ஜெயித்து பேசாம அங்கேயும் உட்காந்துட்டு போலாம் தீவிரமாக தவரிசிவா ரோபில் மிகுந்த தண்டனையை அதிகமாக்கி யாருமே தவரிசையா நிபுணகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக சட்டம் என்று சொல்லி சட்ட சொல்கிறார்கள் உலகத்தில் உள்ள இருக்க முடியாது அங்கு ஒரு பாத்திரம் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்க ஒரு மண் பாத்திரம் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் அந்த ஒரு பாத்திரத்தில் நல ஜலாதிகள் இருக்க வேண்டும் அதை கொண்டு வெளியே கொட்டி கழிவு விட்டு அதை தான் ஆகாரம் வாங்கி கொண்டு சாப்பிட வேண்டும் எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை தெரியுமா சின்ன கஷ்டத்தை சேர்க்க முடிகிறது இல்லை கொஞ்சம் முறை வந்த உடனே வருத்தம் உண்டாகி ஆண்டவன் என்னை இப்படியே வைக்க வேண்டும் என்று பேசுகின்றோம் எதை காட்டுகிறது தெரியுமா இறைவன் இருக்கிறார் என்பதை உணராமல் பேசுகின்றோம் அவரோடு சிறிது பாடலை சைத்தால் என்ன கிடைக்குமா பெரிய ஆளுகையும் மகிமை அதிர்ச்சீக்கேத்தரவம் அதிக நித்திய கனமகி கொடுக்கும் அலேலியா லேசானு இருக்கிறார் அவர் கூடலா இருக்கிறார் பசியா இருந்தால் அவர் கூட இருக்கிறார் நம் நிர்வாணமாக இருந்தாலும் கூட இருக்கிறார் வேண்டும் என்பதற்கு ஆகரவோடு இருக்கின்றார் உன்னதத்தில் உள்ள சகல் ஆசிர்வாதத்தினால் ஆசீர்விருக்கிறார் ஆகிவிட்டபடியால் எல்லா மரியாதைகளும் நமக்கு தரப்பட போகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் சாராயங்கா அல்லது குற்றவாளிகளாக ஜெயில் அடைச்சிருப்பான் அவர் ஒரு அமைச்சராக வந்து அவர் வரும்போது அவருக்கு படையெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்து இப்படி இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்கள் வெளிப்படும் பொழுது தெரியும் வாழ்க்கை அதிகாரங்கள் பார்க்கும்போது எல்லாருமே வணங்கி வணங்கி விதமாக வாழ்த்துவார்கள் என்று பரிகசிக்கக்கூடியவர்களாக விட்டுவிட்டு போவதற்காக நம்ம இடத்துல வாசம் பண்ணவில்லை விட்டு விலகுவதும் ஆகினால் அறிந்த காலத்திலிருந்து ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் தெய்வ திருமித்தமாக வருகின்ற எந்த பாடுகளையும் எந்த துன்பங்களையும் சகிப்பதற்கு சந்தோஷமான மனநிலையுடையவர்களாக காணப்பட்டு முன்னேறிச் செல்ல வேண்டும் என்று தேவ சன்னிதானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற வியாதிகள் போய் அதற்க போயிடும் மண்ணில் இருந்து எல்லா மாற்றங்களும் அதை மாற்றிக் கொள்வதற்கு தான் மனுஷன் மருத்துவர்களை தேடி போகின்றான் ஆமா அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நம்ம ஆட்களும் போக்கு முடினா போதகிற தேடுவார்கள் ஆனா இப்ப இருப்ப எல்லாரும் அப்படி அல்ல இப்பொழுது ஜபம் பண்ணுவோம் குருக்குறார் என்பது அடைந்திருக்கிறபடியால் அவர் நம்மோடு வாசம் கொண்டே இருக்கிறார் வியாதியை முன்னே விட்டு விளக்குவேன் யாத்திராகும் பதினைந்தாம் மதி காலத்திலே ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு வரப்பரிகாரியாக கத்தரம் பரிகாரி ஆக நியமங்களை கைகொள்ளாத ஒன்றை நான் விட மாட்டேனால் நம்ம குழுத்திற்கு ஆண்டவரமோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் அதற்கு இடம் கொடுக்கிறது எப்போதும் சளைச்சலந்தி பேசணும் பக்கத்து விட்டு காட்டு பேசணும் சொந்தக்காரங்க போடும் இப்படித்தான் நம்முடைய விருப்பங்கள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது எல்லா ஆலோசனை நமக்கு தருவார் எப்படி உடுத்த வேண்டும் எப்படி புசிக்க வேண்டும் என்ன குடிக்க வேண்டும் எதை குடிக்க கூடாது ஆலோசனை நடப்புமானால் உலகத்தில் வருவதி நமக்கு வருவே செய்யாத சொல்லுகின்றார் ஒருவர் அவருக்கு ஒரு அல்சர் வியாதி தொண்டையிலிருந்து போல வரைக்கும் எல்லாமே பொண்ணாகிவிட்டது குடிக்க கூடாது குழந்தாக சாப்பிடக்கூடாது சம்பளத்திலே ஒரு அஞ்சு கிராமத்துக்குள்ளிட்டு மறுநாள் காலதான் போவார் அவர்களுடைய சொன்னார் இப்படி மருத்துள்ள விட்டுவிட்டார்கள் அதை கொல்லுவதற்கு எவற்றில் உள்ள மாத்திரை கொடுத்தால் நீங்கள் செத்து போவீர்கள் இருக்கிறது எப்படி நகர்ந்து கொண்டு மேலும் போய் கொண்டே இருக்கிறது போட்டி சொன்னார்ந்து குண விஷயங்கள் உள்ளதாக உள்ளதாகவே எல்லா ஆகாரங்களும் இருக்கிறது கடத்தல் மனுஷனை பிழைக்கச் செய்திருக்க வேண்டும் என்பதற்காக செய்திருக்கிறார் விட்டுவிடும் போது யம் இருக்கிறதே இந்த வெந்தயத்தை தண்ணியில நனைய போட்டு காலையிலும் மாலிலும் புரித்து கொண்டிருக்கட்டும் அந்த புலி செத்து போகும் என்று ஆண்டவர் சொன்னார் அவர் விசுவாசத்து அந்த விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்வதுதான் பெரிய விசேஷம் அற்பமான காரியம்யத்தைத்தை சாப்பிட்டா சிவமாக மகிழ்ச்சியை காண்பாய் அவர் அப்படியே போய் அதை செய்து கொண்டு வந்தார் ஒரு வாரம் சாப்பிட்டு இருப்பார் செத்து போயிட்டது குடல்ல புடல்ல ஆடி போயிட்டது ஐயா என்னுடைய வியாதி என்ன விட்டு போயிட்டது என்று இறை ஆண்டவர் சோத்துர மண்ணி சாப்பிட வேண்டும் கடையில் வாங்குகின்ற எந்த பொருளையும் சோத்திர மண்ணி சாப்பிடுங்கள் என்று எரிய கற்று தந்திருக்கிறார் அலிய வாழ்வதற்காகி வந்தால் அதை மாற்றி போடுவதற்காக தானே ஒரு பரிகாரி ஆகிய கருத்த என்று சொல்லக்கூடிய ஆண்டோர் நம்முடைய உள்ளத்தில் வாசம் நகரவாசிகள் ஒருவனு வியாதி மூன்றாம் அதிகாரம் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அதில் வாசமாயிருக்கிற அக்கிரமும் அக்கிரமும் பாதத்தினால் உண்டான வியாதிகளுக்கு உலகத்தில் மருந்தே கிடையாது ஒருவரும் வியாதிப்பட்டு இருப்பதில்லை அங்கே அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும் புரிய மாதிரி வெளியில் உள்ளவர்கள் யாருமே சொல்ல முடியாது காமத்தோடு தான் இருக்க முடியும் என்ன செய்வது உலகத்தில் பிறந்த மாமிசின் தலைவிதம் தானே என்றுதான் சொல்விர குடும்பத்துக்குள்மையோடு வாசம் பண்றதற்காக தேவன் உலக தெரிப்ப ஒரு மகிம உள்ள சபையாக மாற்றி அவரோடு ஒரே சரிதமாக ஆக்கிக் வேண்டும் என்பதற்காக உலகத்திற்கு வந்த நோக்கத்தை திருச்சபையின் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அந்த திருச்சபையின் மூலமாக அதை காண்பிக்க போகின்றார் ஒன்று மகி உள்ள சபையாக பிழையற்றும்பையாக ஒப்புக்கொடுக்கும் தெரியுமா உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமக்கு ஆச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம் சபை மகிமடைந்து அனுபவங்கள் எல்லாம் இந்த நாட்கள் வந்து இருக்கின்றது சிலருக்கு தரிசனத்தில் அதை காண்பித்து இருக்கின்றார் ஆகியனால் ஆராதனை வேலைகளை யாருமா சட்டை செய்யாதபடி ஆராதனை குறைத்து கொள்ளாதபடி எப்பொழுதும் போகலாம் என்று சொல்லி எண்ணாதபடி நாம் ஒரு மகிமையடைந்து வந்த நோக்கம் அதுவாக இருக்கின்றது ஒரு மகிமை உள்ள சபையை நமக்கு முன் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உணர்வுகள் உள்ளத்திலே பெருகட்டும் இந்த கிறிஸ்துவிலிருந்து ஒரு புதிய தீர்மானம் எடுத்து நானும் மகிமையடைய வேண்டும் நான் மகிமையுள்ள சபையோடு கூட சேர்ந்து மர்மம் அடைய வேண்டும் அந்த வாழ்வு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி நேரங்களை தேவனுடைய பாதுகாப்பு அமருவதற்காக ஜீவிக காரியங்களை நினைப்பதற்காக ஏவனுடைய சுத்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக செலவு செய்ய வேண்டும் என்று தேவாவியான விரும்புகிறார் என்பதை ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம ஆலயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய அவர் வாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒழுங்கை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து ஆண்டவரை சோத்தர் ஆறாம் அதிகாரத்தில் பவரடி அவர்கள் பதினாறாவது அவர்கள் சொன்னபடி அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி ஆலயமாயிருப்பேன் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே புதியம்மக்குள்ளே அவர்களுக்குள்ளே வாசம் அவனுடைய தேவனாக இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றபடி ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அதனால் தேவனுடைய விருப்பம் ஒரு மகிமுள்ளியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்தில் வந்தார் என்று பரிசுத்தாபியான பெருத்திக் கொள்ளப்பட்டுகின்றார் நாம் இப்பொழுது அந்த அனுபவத்தை அடைந்து கொண்டு வருகின்றோம் வெளிப்படத்தில் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது மாத்திர வாசிப்போம் ஆவியும் மாறிக்கின்றமாள்ால் மற்றவர்களை நம் அழைக்கின்ற என்று அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற மக்கள் அந்த நன்மைகளை அடைந்து கொள்கிறார் இணைந்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக நம்மை விட்டு விலகிருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை சேர்ந்து நம்மை மகிழமைப்படுத்திக் கொண்டு வருகின்றபடினால் மகிமையடைந்த பிறகுதான் இந்த மனவாட்டி ஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றோம் அப்படியே சுத்தரித்து சுத்தி தாமத திருவசனத்துக் கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து கரைதரை முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ளதும் சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு தமிழ் தாம அதற்காக ஒப்பு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறபடி நான் நம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடவைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு தேவன்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறு என்பது சீக்கிரமாக வெளியரங்கமான ஒரு மாற்றத்தை கருத்து தரப்போம் அவளை போலவே மாறி அவரையோடு வாழ்வதற்காக நம்ம இப்பொழுது மனவாட்டி ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றபடி நான் மிகவும் கவனமாக ஒரு கணவனுக்கு வாழ்க்கப்பட்ட ஒரு மனைவி இன்னொரு விரும்பும் பொழுது அது மோசமான ஒரு வாழ்க்கை என்று இப்படி நிரூபிக்கப்படுகிறதோ அதுபோல இறைவனாகியிருக்கின்றதான நாம் இந்த உலகத்தின் அதிபதியாகி போய் அது மோசமான ஒரு காரியமாக மாறிவிடுகின்றது அப்படி ஆகியோட மிகவும் காரணமாக நம்முடைய உள்ளமானது எந்த நிலையிலும் திருட்டு இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக தெய்வபூர்டும் காணப்பூர் மனமக்களோடவும் மகிழ்ந்து கொண்டிருக்கேன் ஹalleluya அந்த மகிச்சி அவர் மறுபடியும் விரும்புகிறார் புறம்பி புதிய இஸ்லீம் ஊர் walkrink பண்ணிக்கிட்டு புரியால் இஸ்லீமினுடைய கழிப்பு தூரத்திலே கேட்கப்படுகிறது ஹalleluya ஆalleluya இப்போ ஆரராதிவேளிகள் இப்போ கழிவுர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கెల நாமமே கழிவுர்களாக மாறி இறைவனுடைய வரையீகரைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை அவர் வரும்போது அவரை போல இருக்கால் அவரை போல நாம் அவரை தரிசிக்க போனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கின்றோம் என்று தரிசிக்க முடியுமா அப்படி அல்லாதவர்கள் அவரை தரிசிக்கவே முடியாது ஆகினாலே அந்த நிலைக்கு கருத்து மாற்றி கொண்டிருக்கிறார் ஏசி பிறந்தமான உணர்வோடு நாம் கொண்டாடி மற்றவர்களுக்கும் இயேசு பிறந்ததனால் கிடைத்த நேன்மைகளை கூடிய மக்களாக நாம் கடந்து செல்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆம் செய்ய முடியாத எழுந்து இருக்கின்றேன்